அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவழிலாந்தே சிமானுவேல் இந்த தலைப்பு மானுடம் விலங்கியர் பேராசிரியர் வனவிலங்களை பற்றி ஏராளமான புத்தகங்களை எழுதியிருக்கிறார் ஒருமுறை முள்ளளிகளை பற்றி அவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது இரும்பு கம்பிகளைப் போல கூர்மை நிரம்பிய முட்களை அது எப்படி குட்டிகளை பிரசவிக்கின்றது என்று கேள்வி எழுந்தது அவ்வளவு கூர்மையான முட்களுடன் குட்டி போட்டால் அது கருப்பையே குத்தி கல்லறையாக்கி விடுமே ஒருவேளை முள்ளில்லாமல் குட்டி போட்டு பின்னர் மனிதனுக்கு தாடையில் தாடி வளர்வதைப் போல அவற்றிற்கு முள் முளைக்கின்றனவா என்றெல்லாம் சிந்திக்க தொடங்கினார் அரிதாக காணும் விலங்காக முள்ளெளி காணப்பட்டதால் அதை பற்றி தகவல்கள் அவருக்கு அதிகமில்லை நம்மிலே பலருக்கோ வீட்டிலேயே குட்டி போடுமா குஞ்சு பொறிக்குமா என்பதை சந்தேகம் இது குறித்து அவர் அடர்ந்த காடுகளுக்கு பயணித்தார் அங்கே ஆடு மாடுகளை மைத்துக் கொண்டிருந்த ஒருவரிடம் முள்ளளி பற்றி விசாரித்தார் அந்த மனிதர் பேராசிரியரை அழைத்துச் சென்று அடர்ந்த புதரொன்றில் கர்ப்பமாயிருந்த முள்ளளி ஒன்றை அவரிடம் எடுத்து கொடுத்து இது குட்டி போடும்போது தெரிந்து கொடுங்கள் என்று சாவகாசமாய் சொல்லி நன்றியை எதிர்பார்க்காமல் நடந்து சென்றார் முள்ளளியின் கர்ப்பத்தை கண்டுபிடிப்பது கடினம் இயற்கையோடு ஏந்திருந்த அந்த மனிதருக்கு இது சாத்தியமானது ஆய்வுக்கூடத்தில் சில நாட்களில் அந்த முள்ளளி குட்டி போட்டது பிறந்த குட்டி உடல் முழுவதும் முள்ளிருந்தது ஆனால் மிருதுவான முள்கள் வெல்வெட்டை போன்ற அவை வளர வளர குடை கம்பிகளைப் போல இறுகி போய்விடுகின்றன என்பதை நேரடி அனுபவம் ஆம் மனிதன் இப்படித்தான் பிறக்கும்போது வெல்வெட்டாய் இருக்கும் அவன் இருதயம் நாளடைவில் முள்ளெளியாய் மாறிப்போய் விடுகின்றது உள்ளுக்குள் முட்களையும் வெளியில் மலர்களையும் வைத்து தன்னை அழகுபடுத்திக் கொள்கின்ற விசித்திர பிறவி இந்த மனிதன் இது தத்துவ கீற்றாய் முள்ளளி தந்த உள்ளொளி பார்வை அனாதை ஆசிரமங்களும் முதியோர் இல்லங்களும் எதிர் நீளும் ஒரே பரிமாணத்தின் இரண்டு முனைகள் இரண்டுமே வற்றிய மனிதநேயத்தின் முத்திரைகள் அழியாத மச்சங்கள் கை குலுக்கும்போது உள்ளங்கை மட்டுமல்ல உள்ளமும் மென்மையானதா என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் சிந்திப்போம் வாழும் வாழ்வில் மானுடத்தை வெளிப்படுத்துவோம் நன்றி